الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد ابن عبد الله اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه اما بعد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே சகோதரிகளே நாலாவது வாரமாகவும் உங்களுக்கு முன்னால் இதே ஆயத்தை தான் நான் ஓதியிருக்கிறேன் அல்லாஹக் அல்லாஹுடைய கலாமை அல்லாவுடைய வசனங்களை ஆழமான கருத்துக்கள் பொருந்திய தத்துவங்கள் நிறைந்த பொக்கிசமாகவே அதை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முகசுரீங்கள் உலகத்திலே உருவாக்கிக்கொண்டே இருப்பார்கள் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள் எழுதிக்கொண்டே இருப்பார்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் எவ்வளவு தான் பேசினாலும் எவ்வளவு அந்த கொரானுடைய தத்துவங்களை எழுதி முடிக்க முடியாது பேசி முடிக்க முடியாது அந்த அடிப்படையில் சென்ற மூன்று வாரங்களாக தொடர்ச்சியாக நாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வீடு எவ்வளவு முக்கியமானது வீடு எப்படி கட்டப்பட வேண்டும் வீட்டுக்குள்ளே கடைபிடிக்கப்பட வேண்டிய சில விடயங்களை பற்றியெல்லாம் ஒரு அளவு பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லா சுபானஹூ தாலா நமக்கு நசீபாக்கினான் அல்லாஹ் அதை நம் அனைவரை தொட்டும் பொருந்திக்கொள்வானாக இன்று நேரடியாகவே குரானுடைய திருவசனத்துக்குள்ளே நாங்கள் வருவோம் இந்த ஆயத்தின் ஊடாக அல்லா சுபானஹூ தாலா மனித மிகவும் அழகான ஒரு அகலாக்கை பண்பாட்டை சொல்லித் தருகிறான் அதாவது நாங்கள் எப்படி பிறருக்கு இடையூறு இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் பிறருடைய பிரைவசி அவர்களுடைய அவர்களுக்கென்று சொல்லியே இருக்கக்கூடிய மறை அவர்களுக்கென்றே ஒதுக்க அவர்களுக்கென்று தனித்துவமான விடயங்களில் நாங்கள் யாரும் தலையிடக்கூடாது அதை பாதுகாக்க வேண்டும் அதற்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு திரையிருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை குரானின் ஊடா அல்லா சுல்ஹானு தாலா சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதற்கு முன்னால் நாங்கள் படித்த பாடங்களில் விபச்சாரம் எவ்வளவு பொல்லாதது படுதூறு சொல் எவளவு ஆகத்தானது இதே போன்றே இப்படியான ஆய்வு தால அந்ஹாவின் மீது இட்டுக்கட்டப்பட்ட சம்பவத்தை மையப்படுத்தி அல்லாஹ் எங்களுக்கு பல வகையான புத்திமதிகளை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் இப்பொழுது ஒன்றை சொல்லுகிறான் நீங்கள் படுதூறு நீங்கள் ஒருவரை பற்றி சந்தேகம் கொள்வதற்கும் நீங்கள் ஒருவரை பற்றி தப்பான எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் உருவாகுவதற்கும் அடிப்படையான காரணங்களாக காரணங்களில் ஒன்றாக இருப்பது நீங்கள் பிறருடைய வீடுகளுக்கு உள்ளே அனுமதி இல்லாமல் நுழைவது ஒருவருக்கு கூடிய வீடே அது அவருக்கு சொந்தமான வீடு அது அவருடைய பிரைவசி அவருடைய தனித்துவமான ஒரு வாழ்க்கை அவர் அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பார் அந்த வீட்டுக்குள்ளே எங்களுக்கு நினைத்த மூப்பில் நுழைய முடியாது அந்த வீட்டுக்குள்ளே அவருக்கு சகலவிதமான உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அவர் தான் அல்லாஹுடத்தில் பதில் சொல்ல வேண்டுமே அல்லாமல் அதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அந்த அடிப்படையில் அல்லாஹ் இங்கு எங்களை பார்த்து குறிப்பிடுகிறான் யா ஐயு அனு ஏமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே என்று சொல்லும் பொழுது இது ஆண் பாலாக இருந்தாலும் இதனை பெண்களும் உள்வாங்கப்படுவார்கள் உங்களுடைய வீடுகள் அல்லாத மற்றவருடைய வீடுகளில் நீங்கள் நுழைய வேண்டாம் நீங்கள் நுழையக்கூடாது அதாவது நீங்கள் அனுமதி பெறுகிற வரைக்கும் அனுமதி பெற்று அந்த வீட்டு உடையவர்களின் மீது நீங்கள் சலாம் சொல்லாத வரையில் சொல்லும் வரைக்கும் நீங்கள் நுழையக்கூடாது அப்படி செய்வதுதான் உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும் நீங்கள் நீங்கள் புத்தியும் படிப்பீர்கள் நீங்கள் சிந்திக்கவும் முடியும் நீங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு விளையங்களை புரிந்து முடியும் என்று சொல்லக்கூடிய கருத்தை குரானின் வாயிலாக அல்லா சுஹ் காட்டுகிறான் அன்புக்குரிய சகோதரர் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய இருப்பிடம் என்று சொல்லும்போது அதை உலமாக்கல் பல வகையாக பார்த்திருக்கிறார்கள் கொண்டு ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய சொந்தமான வீடு அதிலே வேறு யாரும் அங்க அந்த வீட்டில் இல்லை அது எனக்கு என்று சொல்லி இருக்கக்கூடிய வீடு அது என்னுடைய வீடு அதிலே என்னுடைய நானாவும் இல்லை என்னுடைய சகோதரியும் இல்லை என்னுடைய வாப்பாவும் இல்லை நானாக அந்த வீட்டிலே வாழுகிறேன் அந்த வீடு எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் சொந்தமான வீடு அதில் யாரும் வேறு யாரும் இல்லை அது என்னுடைய வீடு குழந்தைகள் என்று சொல்லும் பொழுது திருமணம் முடிக்காத சின்ன சிறிய குழந்தைகள் இன்னமொரு வீடு இருக்கிறது அந்த வீடு எனக்கு சொந்தமான வீடுதான் ஆனால் அதில் இன்னும் பல மகரமியத்தான மகரமில்லாதவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக பார்க்க போனால் மேற்கத்திய உலகத்தில் வாழக்கூடியவர்கள் ஒரு பெரிய ஒரு வீட்டை சொந்தமாக வாங்கிக் கொள்வார்கள் அல்லது ஒரு வீட்டை கூலி கெடுத்துடுவார்கள் கூலிக்கு எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு அந்த வீட்டில் நாலு மூணு அறைகள் இருக்கிறது ஒரு அறைய ரெண்டு அறையைத்தான் அவர்கள் பாவிப்பார்கள் மூணாவது ஒரு அறையை இன்னும் கூலிக்கு கொடுத்து இந்த ஊர்லேயும் எங்களுடைய நாட்டிலையும் கொழும்பை பொறுத்தவரையிலேயும் அந்த கலாச்சாரம் இருக்கத்தான் செய்கிறது ஒரு பெரிய ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ள நாளை இந்த அறைகள் இருக்கிறது எங்களுக்கு இரண்டு அறைகள் தான் தேவை அந்த இரண்டு அறைகளை வைத்துக் கொண்டு பாவனைக்கு வைத்துக் கொண்டு மீதம் இருக்கக்கூடிய இரண்டு அறைகளை கூலிக்கு கொடுத்து விடுவார்கள் அப்படியான அப்படியாகவும் பார்க்கலாம் இப்படியும் பார்க்கலாம் ஒரே வீட்டில் கூலிக்கு கொடுக்க இல்லை ஒரு மாட வீடு பெரிய வீடு அந்த வீட்டில நாண இருக்கிற அந்த வீட்டில தம்பியும் இருக்கிறாரு ரெண்டு பேரும் கல்யாணம் முடித்து இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட வீடு அதாவது கூட்டாக நாங்கள் பராமரிக்கக்கூடிய வீடு இந்த வீட்டை பத்தி வீட்டுக்குள்ளே கடைபிடிக்க வேண்டிய ஷரியாட்டை பத்தி தான் பேசியிருக்கிறது இன்னமொரு வீடு இருக்கிறது அது என்ன சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் அது ஹாலிடே பங்களாக்கள் அதாவது அந்த வீட்டுக்கு யாரும் போகலாம் யாரும் வரலாம் யாருக்கும் அந்த வீட்டை கூலி கெடுத்து அந்த வீட்டிலே தங்கலாம் அது அந்த வீட்டுக்குள்ளே எப்படி போக வேண்டும் அந்த கூப்பிட் யாரும் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி நடமாட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஹோட்டல்கள் இருக்கிறது பெரும் பெரும் ஐந்து நட்சத்திர ஹோட்டல்கள் இருக்கிறது இந்த ஹோட்டல்களுக்குள்ளயும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்க எப்படி போக வேண்டும் இதை பற்றியும் இஸ்லாம் பேசியிருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இப்பொழுது நான் உங்களுக்கு முன்னால் இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்னவென்று கூலி இருக்கவும் மேலும் சொந்த வீடாக இருக்கவும் மேலும் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒருவர் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வருவதாக அவர் இரண்டு விடயங்களை அவர் செய்ய வேண்டும் அதாவது அனுமதி கோர வேண்டும் அவர் என்ன செய்ய வேண்டும் அனுமதி கிடைத்ததுக்கு பிறகு சலாம் சொல்லிக் கொண்டு உள்ளே வர வேண்டும் சலாமும் சொல்ல வேண்டும் அனுமதியும் பெற வேண்டும் அனுமதி கிடைத்ததுக்கு பிறகு அவர் சலாம் சொல்லிக் கொண்டு உள்ளே வர வேண்டும் என்பதை அல்லா சுஹானகு இங்கே வலியுறுத்துகிறார் இந்த ஆயத்தினுடைய சபபுன் நுசூல் இந்த ஆயத்தை இறங்குவதற்கு காரணமாக இருந்த பின்னணியை காரண பின்னணியை பற்றி ஒரு ஒரு பார்வை பார்ப்போம் முபசரி எழுதுகிறார்கள் இந்த ஆயத்த இறங்குவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அதாவது எங்களுக்கு தெரியும் குரானுடைய பெரும்பான்மையான ஆயத்துக்களை அல்லாஹ் இறக்கி வைப்பதற்கு ஒரு காரண பின்னணியை மையமாக வைத்துத்தான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கி வைப்பான் ஆயிஷா சுத்தியா அல்லாஹு அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட அந்த சம்பவத்தை மையப்படுத்தி அல்லாஹ் சுஹானு தாலா குரான்ல ஒரு பெரிய ஒரு ஆயத்தையே பெரிய ஒரு சட்ட திட்டங்களை சட்ட திட்டங்களை சொல்லக்கூடிய பல ஆயத்துக்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான் இதே இந்த ஆயத்து இறங்குவதற்கும் ஒரு காரணத்தை அல்லாஹ் காரண பின்னணியை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தான் அலி வல்லாம் அவர்களத்தில் வந்து சொன்னார்கள் நான் என்னுடைய வீட்டுக்கு ஒரு நிலைமையில இருக்கிறேன் எந்த நிலைமை என்னுடைய வீடு எனக்கு எப்படியும் இருக்கலாம் என்னுடைய வீட்டுக்குள்ளே ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் எப்படியும் இருக்கலாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் வீட்டுக்குள்ளையும் தலையை மறைத்து வீட்டுக்குள்ளையும் இப்படித்தான் இருக்க வேண்டும் மலக்குமார் வாரங்க என்று சொன்னால் மலக்குமார் எல்லா இடத்திலும் இருக்கத்தான் செய்வார்கள் ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய கணவன் விரும்பக்கூடிய முறை பிரகாரம் தன்னுடைய கணவனுக்கு அழகை தன்னுடைய அழகை அழகை வெளிப்படுத்தக்கூடிய முறை பிரகாரம் நல் அழகான விதத்தில் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு தன்னை அலங்கரித்துக் கொண்டுக்கூடிய அதாவது தன்னிடம் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்கிக் கொண்டு எப்பொழுதுமே பார்க்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய கணவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெண் வீட்டுக்குள்ள அழகாக இருப்பது ஒரு பெண்ணுடைய கனவை இதை சொல்லுமணி என்னுடைய அந்த வீட்டு அந்த நிலையில என்னை யாருமே பாப்பதை நாம் விரும்ப மாட்டேன் என்னுடைய வாப்பா பாப்பதையும் விரும்ப மாட்டேன் என்னுடைய மகன் பார்ப்பதையும் நாம் விரும்ப மாட்டேன் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுதுள்ளே நுழைந்து அவர் இல்ல மொத்த வருவாரு என்ன குடும்பத்தை சின்னத்தோடு வருவாரு யாரும் அனுமதி கேட்கவும் மாட்டாங்க இப்ப என்ன செய்து கொள்வது எனக்கு தனி எந்த வீட்டுள்ளுக்கும் நான் இப்படித்தான் இருக்கணும் யாரும் வந்துடுவாங்களோ தெரியாது அந்த கட்டத்தில் இறங்கியது ஈமான் கொண்டவர்களே நீங்க வாப்பாவாக இருந்தாலும் சரி நீங்க வயது வந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி நீங்க உங்களுடைய வீடு அல்லாத இன்னொரு வீடு அது உங்களுடைய சகோதரி வீடாக இருக்கலாம் சொந்த மகளுடைய வீடாக இருக்கலாம் வீடாக இருந்தாலும் நீங்கள் அனுமதி பெற வேண்டும் அதற்கு பிறகு சலாம் சொல்ல வேண்டும் அனுமதி கிடைத்தால் உங்களுக்கு போக முடியும் நீங்கள் வாப்பவாக இருக்கோம் அனுமதி கிடைக்கவில்லையா உங்களுக்கு உள்ளே போக முடியாது என்று சொல்லக்கூடிய விடயத்தை குரான் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த ஆயத்தரங்கின சந்தர்ப்பத்தில் தான் அபூபக் ரசூல் அலி வசல்லாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் யார் ரசூர் அல்லா நீங்க என்ன அப்படி என்று சொன்னால் நாங்கள் இருக்கக்கூடிய பொதுவிடங்கள் அதாவது எல்லாருக்கும் சொந்தமான இடங்கள் ஹோட்டல்கள் இருக்கிறது தங்குமிடங்கள் இருக்கிறது வலி போக்கர்கள் தங்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது போற வழியில ஏராளமான தங்குமிடங்கள் அந்த இடங்களுக்குள்ள போகக்குள்ளேயும் நாங்கள் அனுமதி எடுத்துக்கொண்டு போக வேண்டுமா என்று கேட்ட சந்தர்ப்பத்தில்தான் அல்லாஹ் அடுத்த ஆயத்தை இறக்கி வைத்தான் ஜுனாலைக்கும் ليس عليكم جناح ان تدخلوا بيوتا غير مسكونه فيها متاع لكم ان دخلتوا بيتي الله سبحانه وتعالى ரஹ்த்தி வீத்தான் இந்த ஷுலக்கூடி வலியத்தை இமாம் இமாம் குர்தூபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய தஸ்வீர்ல குறிப்பிட்டு இருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியர்களே அனுமதிக் கோரல் என்பது இஸ்லாம் சொல்லி தந்திருக்கக்கூடிய மிகவும் அழகான ஒரு பண்பாடு மிகவும் அழகான ஒரு اخلاق ஏன் அனுமதி பெற வேண்டும் இதற்கு பல வகையான காரணங்களை பல வகையான ஹெக்மத்துக்களை முதலாவது எழுதியிருக்கிறார்கள் வீடு என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுக்கு அமைதி எடுத்துக் கொடுக்கக்கூடிய இடம் உங்களுடைய வீட்டுகளுக்கு உள்ளே உங்களுக்கு மன மன நிம்மதி எல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறான் நாங்க ரூட்டிலுக்கு போனா அமைதி தரும் இடமாக அந்த வீட்டை எல்லாம் என்று தாக்கி வைத்திருக்கிறோம் எங்கிருந்தாலும் சரி வீட்டுக்கு போய் சேர கிடைக்க மாட்டாதா வீட்டுக்குள்ள போய் உடுப்பெல்லாம் நாங்க கரைந்து விட்டு நாங்க வீட்டு கொடுக்க வேண்டிய அந்த உடுப்பு கொடுத்துக் கொண்டு குழந்தைகளோட மனைவியோடையும் உல்லாசமாக இருக்கும் பொழுது கிடைக்கிற கம்ஃபர்ட் கிடைக்கக்கூடிய அந்த மன நிம்மதி எங்கேயுமே கிடைக்க மாட்டாது இதை குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது வல்லாகு ஜாதலக்கும் சக்கனா உங்களுடைய வீடுகளுக்குள் உங்களுக்கு மன மன நிம்மதி அப்படிப்பட்ட ஒன்றை எல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறான் அப்படியாக உல்லாசமாக இருக்கும் பொழுது எங்களுடைய வீடுகளுக்குள்ள ஒருவர் அனுமதி இல்லாமல் திடீரென்று வந்து நுழைந்தால் எங்களுடைய மனநிம்மதியும் போய் கட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு விருப்பு எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் எப்படிப்பட்ட ஒரு தொந்தரவு ஏற்படும் எனவே தான் வீட்டுக்குள்ளே இருப்பவருக்கு நூற்றுக்கு நூறு அதிகாரம் இருக்கிறது அனுமதி கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் உங்களுக்கு அனுமதி தரவில்லை என்று சொல்லி உங்களை திருப்பி அனுப்பிவிட்டால் உங்களுக்கு குறை காண முடியாது உங்களுக்கு குறை காண முடியும் அதாவது இஸ்லாம் அவருக்கு கொடுத்த உரிமைக்கு நீங்க கண்டியிலிருந்து வரவும் மேலும் நீங்க கொழும்பிலிருந்து வரவும் மேலும் நீங்க வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கவும் மேலும் அது பிரச்சினைக்குரிய விடயமல்ல அவர் அனுமதி வழங்குவதும் வழங்காம இருப்பதும் அது அவருடைய ரைட்ஸ் அதை பற்றியும் சொல்லி இருக்கிறது அந்த இடம் வரும் பொழுது அதை பத்தி கலைப்போம் எனவே வீட்டுக்குள்ளே போகக்கூடாது என்பது அந்த அவருக்கு என்று சொல்லிக் கொடுக்கப்பட்ட மனநிறைவு மனநிம்மதியான இடம் எனவே அனுமதி இல்லாமல் அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் நுழையக்கூடாது இரண்டாவது அனுமதி இல்லாமல் ஒருவர் வீட்டுக்குள்ள நுழைந்துவிட்டால் அங்கே கலப்படம் என்று சொல்லக்கூடிய ஒன்று உருவாகிவிடும் ஏன் வீட்டுக்குள்ளே பெண்கள் இருப்பார்கள் வீட்டுக்குள்ளே வயது வந்த குழந்தைகள் இருப்பார்கள் எந்த நிலைமை இருக்க வேண்டும் வீட்டுக்குள்ள ஒரு வாப்பக்கு முன்னால் மகள் எப்படி இருப்பாலும் அப்படினா சர்வசாதாரணமாக புலங்கொண்டிருந்தேன் வாப்பக்கு முன்னால் ஒரு மகள் உடுக்கக்கூடிய உடை ஆடை அது வித்தியாசமானது அதற்கும் இஸ்லாம் ஒரு ஒரு முறை சொல்லி தந்திருக்கிறது எனவே நீங்க நாங்க ஒரு இன்னொரு வீட்டுக்கு அனுமதி இல்லாமல் போய்விட்டால் அந்த வீட்டுக்கு பெண்கள் இருப்பார்கள் எனவே அங்கே கலப்படும் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது எனவே அதன் காரணமாகவும் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது இல்ல அனுமதி கோரிக்கொண்டுதான் போக வேண்டும் மூணாவது ஒன்றையும் இஸ்லாம் மூணாவது ஒன்றையும் உலமாக்கல் இருக்கிறார்கள் அதாவது ஒரு மனிதர் வீட்டுக்கு அவர் ஒரு நிலைமையில இருப்பாரு அந்த நிலையில அவர் இருப்பதை இன்னும் ஒருவர் பார்ப்பதை அவர் விரும்ப மாட்டார் அவர் விரும்ப மாட்டார் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவருடைய வீட்டுக்கு அவர் உடுத்திருக்கூடிய ஆடை அவருடைய ஒரு ஒரு வகையான இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய ஆடை உடுத்துக்கொண்டு அல்லது தன்னுடைய மனைவிக்கு முன்னால் தன்னுடைய குழந்தைகளுடன் உல்லாசமான ஒரு ஒரு ஆடை உடுத்துக்கொண்டு அவர் இருக்கிறார் ஒரு வெளியிலிருந்து ஒருவர் திடீரென அவர் விருக்கலாம் இதன் காரணமாகவும் இஸ்லாம் மிக தெளிவாக சொல் ஒருவருடைய வீட்டுக்குள்ள போவதற்கு முன்னால் அனுமதி கோரிக்கொண்டுதான் போக வேண்டும் மூணாவது விஷயம் எப்படி அனுமதி கோர வேண்டும் சுஹான குரான் வார்த்தைகள் ஆச்சரியமானது குரானுடைய வார்த்தைகள் ஆச்சரியமானது குரான் சொல்லுகிறது அனுமதி கோரிக்கொண்டுதான் போக வேண்டும் அனுமதி கோரல் இன்னும் ஒன்று இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது சமகாலத்துடைய செலவளமாக்கல் ஒரு துல்லியமான வித்தியாசத்த ஒன்று இருக்கிறது ஏனோ தானோ என்று உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் வந்துட்டீங்க ஒன்னு செய்யலாது வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க இதுக்கு சொல்வோம் அனுமதி கிடைத்து விட்டது ஆனால் இந்த அனுமதி வாயினால் தான் கிடைத்திருக்கிறது உள்ள தலை கிடைக்கல உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் இஷாவுடைய தொழுகையெல்லாம் தொழுது விட்டு நாங்கள் நினைத்தோம் வீட்டுக்கு நேர காலத்துடைய போய் இரவு நேர சாப்பாட்டையும் சாப்பிட்டு விட்டு குழந்தைகளுடைய உல்லாசமாக இருந்து விட்டு பத்து மணிக்கு கட்டிலுக்கு போய்விடுவோம் என்ற நோக்கத்தில்தான் இஷாவுடைய தொழுகையை தொழுதிட்டு வீட்டுக்குள்ள போனீங்க கதவெல்லாம் மூடியாச்சு லாக் பண்ணிட்டீங்க யாருக்கு உள்ளுக்கு வர முடியாது ஆயத்திற்கு செய்ய மோதிட்டீங்க குழந்தைகளுடைய உல்லாசமாக இருந்து கொண்டிருக்கும் ஒருவர் வந்து மெல்லடிக்கிறார் ஒருவர் வந்து கதவை தட்டுகிறார் அல்லது ஒருவர் வந்து அனுமதி கோருகிறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுமதி கிடைத்தாலும் அந்த அனுமதி கிடைத்த அனுமதியாக இருக்குமே தவிர அது இருக்க மாட்டாது விரும்பி உங்களை வரவேற்கக்கூடிய வரவேற்பாக இருக்க மாட்டாது ஒருவருடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் போவதற்கு முன்னால் உங்களுக்கு வெறுமனே வாய்நால் கிடைத்த அனுமதி போதும் ஆனாலும் கூட அதைவிட நல்லது என்னவென்று சொன்னால் அவனுடைய மனம் நிறைந்த மனம் கவர்ந்த முகம் முகம் உங்களை வரவேற்க கூடிய வரவேற்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டியால் நீங்கள் ஒருவருடைய என்று சொல்லக்கூடிய விடயத்தை அல்லா சுலானு மிகவும் அழகாக சொல்லி காட்டுகிறான் ஹத்த அணிசூர் நாங்க பார்க்கணும் நான் இந்த நேரத்தில் இவருடைய வீட்டுக்குள்ள போவதை அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் விரும்புவார்களா விரும்ப மாட்டார்களா நான் வீட்டுக்குள்ள இந்த நேரத்தில் நுழைவதை இவர்கள் விரும்புவார்களா விரும்ப மாட்டார்களா சிலகட்டங்கள் அனுமதி கேட்டால் கிடைச்சிடும் வாங்க என்ன செய்ய ஆனால் உள்ள இப்படிப்பட்ட நிலையில் இந்த சந்தர்ப்பங்களில் வீட்டுக்குள்ள நுழைய கூடாது வீட்டுக்குள்ள போகக்கூடாது எனவே தான் இஸ்லாம் சொல்லுகிறது எப்படி அனுமதி கூற வேண்டும் சொல்றாங்க நாங்க கேட்டோம் ஹசரத் ரசூல் அல்லாஹு அரைவ சில யார் ரசூல் அல்லாஹ் இந்த ஆயத்துல ரெண்டு விஷயம் இருக்கிறது உண்டு சொல்லுங்கள் கோருங்கள் எங்களுக்கு அனுமதியை என்றால் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு சொன்னார்கள் மனிதர் அனுமதி கோரக்கூடியவர் பேசட்டும் நான் உள்ளே வரவா எனக்கு அனுமதி இருக்கிறதா அந்த வீட்டுக்கு முன்னாலுல்ல சொல்லட்டும் அல்லது கணைக்கட்டும் அப்ப விளங்கும் யாரோ ஒருவர் வெளியே வந்து அனுமதி கோருகிறார் அனுமதி கேட்கிறார் அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர் வெளியே வந்து விடுவார் உங்களை அந்த கட்டத்தில் அவர் உங்களுக்கு அவருக்கு நீங்கள் சலாம் சொல்லி வீட்டுக்குள்ள நுழைய நுழையங்கள் என்று சொல்லக்கூடிய முறையை சல்லு சொல்லி தந்திருக்கிறார் இன்னும் ஒன்று அனுமதி கோரக்கூடிய நினத்தின் எத்தனை முறை அனுமதி கேட்க வேண்டும் சுலஹான் சில மக்கள் இருக்கிறாங்க வீட்டில் தட்டு தட்டு தட்டு சொல்லி வெள்ள அடிச்சு அடிச்சு அடிச்சு சுலஹான் சலாம் சொல்லி சொல்லி சொல்லி எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய யாரோ ஒரு மலக்கு சரி வந்து இவருக்கு பதில் சொல்லும் அது வரைக்கும் கலவை தட்டுவாங்க வீட்டுக்குள்ள குழந்தைகள் தூங்கலாம் வீட்டுக்குள்ள நோயாளிகள் நோயாளிகளுக்கு நோயாளிகள் இருக்கலாம் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒருவர் அவரு வெளிவாசலுக்கு போய் தன்னுடைய தேவைக்காக வேண்டி மனசெல்லாம் கூடத்துக்கு போயிருக்கலாம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை இவர் தட்டுவாரு இல்லை இஸ்லாம் அப்படிப்பட்ட அநாகரிகத்தை சொல்லித்தரவில்லை இஸ்லாம் நாகரிகத்தை சொல்லித்தந்திருக்கிறது இஸ்லாம் சொல்லித்தந்திருக்கிறது மூன்று முறைகள் அனுமதி கோர வேண்டும் மூனு முறைக்கும் பதில் கிடைக்கவில்லையா உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல அதுக்கு மேல பேசுறதுக்கு திரும்பி போயிருங்க அனுமதி கோரல் மூணே மூன்று தலைமைகள் மாத்திரம்தான் லா யுசாது அலேஹா அதை கூடுதலாக கேட்கப்பட மாட்டாது இப்படி என்று சொல்லக்கூடிய இமாம் சொல்லுகிறார்கள் மூணு முறை அனுமதி கேளுங்கோ அனுமதிக்கு அனுமதி கோரிய பிறகு உங்களுக்கு யாருமே பதில் சொல்லவில்லை என்றால் நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா அலித் அதுக்கு மேலே யாரும் நாலாவது ஒரு முறையை கூட்டி சொல்லக்கூடாது ஆனால் ஒரு கட்டம் இருக்கிறது மூணு முறை சலாம் சொன்னதையும் அவங்க கேட்கல ஏன் காரணம்டா வீடு இருக்குது இங்க கனவு எங்கேயோ வீடு இருக்குது இங்க கதவு இருக்குது எங்கேயோ சலாம் சொல்லக்கூடியவர் சவுண்ட் சிஸ்டத்தை போட்டு சலாம் சொன்னாலும் சலாம் கேட்காது சிலவர்களுடைய ஊடுருக்குது பெட்ரூம் இருக்குது மூணாவது மாடியில கீழ இருக்கிறாங்க சலாம் சொன்னா சலாம் கேட்காது சுபானம்மா வீடு கட்டும் யாராவது சலாம் சொன்னால் அந்த சலாம் எங்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு வீட்டை கட்டி கொள்ளுங்கள் வீடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன செய்யறாங்க சொன்னா சொல்றாங்க நல்ல தெரியும் நான் மூணு முறை சலாம் சொல்லும் இந்த சலாம் உங்களுக்கு கேட்க இல்லை என்றால் அவருக்கு உறுதி இருக்கும் என்றால் நாலாவது சலாத்தையும் அவருக்கு சொல்லிக் கொள்ள ஏலும் பிரச்சினை இல்லை ஆனால் முறை தான் சொல்ல வேண்டும் மூணு முறை தான் அனுமதி கோர வேண்டும் மூணு முறைக்குள்ள அனுமதி கிடைக்காவிட்டால் நீங்க திரும்பி போங்கோ என்ற ஹதீஸ் எங்களுக்கு மிக பிரபல்லியமான ஹதீஸ் எந்த அளவுக்கு ஒரு நாள் உமர் ஹத்தா அல்லாஹ் ஆட்சிக் காலத்தில் அவர்கள்ட்டேட்டார்கள் அவருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை அவர் திரும்பிவிட்டார் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு உமர் ஹத்தாரு அல்லாஹு நான் இப்ப அபு மோசாஹு அனுமதி கோருவதை கேட்டேன் அவருக்கு அனுமதி வழங்கவில்லையா அவரை காணமே எங்களுக்கு அனுமதி கோரினார் அனுமதி கொடுங்க வெளியே பார்த்தா அவர் இல்ல திரும்பி கொஞ்ச நாளைக்கு பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு திரும்பி வந்துட்டார் இன்னும் ஒரு வந்த சந்தர்ப்பத்தில் நீங்க ஏன் திரும்பி போனீங்க என்ன காரணம் சொன்னாங்க நான் மூணு முறை அவங்கள்ட்ட அனுமதி கேட்டேன் பலம் இதன்லே எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை وَإِنِّي سَمِعْتُ رَسُولَ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ يَقُولُ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ سُلَّ நான் கேட்டிருக்கிறேன் اذا استعذنا احدكم ثلاثا ان قل اورور மூணு முறை அனுமதி கோரி அனுமதி கேட்டு فلم يذن له அவர் அனுமதி வழங்கப்படவில்லை என்றால் فل ينصرف அவர் திரும்பி போகட்டும் அவர் திரும்பி வரட்டும் என்றே சொன்ன సందర్భத்தில் இந்த ஹதீஸ் حضرت عمر رضي الله تعالى عنہக்கு புதிமையாக இருந்தது இதன் காரணமாக ابو موسی நீங்க சொல்லு அலை அல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் மூணு முறை அனுமதி கோரியும் நீங்கள் அனுமதி கிடைக்காவிட்டால் திரும்பி போகட்டும் என்று சொன்னது எனக்கு தெரியும் அதை வலுப்படுத்தினார்கள் என்று சொல்ல மிக பிரபல்லு அலேச அவர்கள் கூட வீடுகளுக்குள்ளே போனால் அனுமதி கேட்பார்கள் நாலாவது முறை அனுமதி கேட்க அனுமதி வழங்கப்பட்டால் வீட்டுக்குள்ளே போவார்கள் அனுமதி வழங்கப்படவிட்டால் திரும்பி போயிடுவார்கள் ஹதீஷு அலேம் வீட்டுக்கு போனார்கள் வீட்டுக்கு போய் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் பதில் சொல்லவில்லை இரண்டாவது முறையும் அலைக்கும் பலம் அரு அவர்கள் பதில் சொல்லவில்லை மூணாவது முறையும் சொன்னார்கள் சலாத்துக்கு பதில் சொல்லவில்லை فانصرف الله الله الله الله صلى صلى عليه عليه وسلم وسلم فلما فقد حضرت திரும்பி போய்விட்டார்கள் திரும்பிவிட்டார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நாலாவது சலாம் வரவில்லை இன்னும் ஒரு ரிவாயத்தில் இந்த நேரத்தில் அறிந்து கொண்டார்கள் திட்டமாக திடனாக திரும்பிவிட்டார்கள் திரும்பி போய்விட்டார்கள் என்பதை விளங்கிக் கொண்ட சாது அல்லாஹு தாலானு அவருக்கு பின்னால பிந்துயந்து போய் அவர்களை அடைந்து கொண்டு சொன்னாங்க நாங்க நிச்சயமாக உங்களுடைய கேட்டோம் உங்களுடைய சலாத்துக்கு நாங்க மௌனமாக பதில் சொன்னோம் ஏன் தெரியுமா காரணம் எங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய சலாத்தை அதிகமாக நாங்கள் கேட்க வேண்டுமே உங்களுடைய சலாத்தை கொண்டு எங்களுடைய குடும்பத்தினுடைய பறக்கத்துகளும் எங்களுடைய குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டுமே என்பதற்காக வேண்டித்தான் உங்களுடைய சலாத்துக்கு நாங்கள் மௌனமாக பதில் சொன்னோம் அமைதியாக உங்களுக்கு கேட்காம பதில் ஏன் காரணம் என்றால் நீங்க சொல்ல சொல்ல சொல்ல அது எங்களுக்கு அருளாக எங்களுக்கு அருக்கொடையாக இருக்குமே வல்லாஹி உங்களுடைய சலாத்தை நாங்கள் கேட்டோம் அதற்கு பிறகு நீண்ட ஒரு துாவையும் அந்த வீட்டிலே சாப்பிட்டால் என்ன துவா ஓத வேண்டுமோ அந்த துவாவையும் அலைவசல்ல பிரபள்ளியமாக இருக்கிறது சல் அல்லாஹூ அலைவசமுடிய சலாத்தை சகாவாக்கல் இந்த அளவுக்கு ஆதரவு வைத்தார்கள் எங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டும் எங்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் ஒரு முறை சலாம் அல்ல பல முறைகள் சலாம் சொல்லுங்கள் உங்களுடைய சலாத்துக்கு உங்களுடைய மறக்கத்துக்கு உங்களுடைய து ஆவுக்கு பாத்தியமான குடும்பமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய சாது அல்லாஹு அன்பு அவர்கள் இப்படி செய்து கொண்டார்கள் சாது அல்லாஹு தாலாடைய மகன் கை சென்று செல்லக்கூடியவர் சொல்லுகிறார் இந்த வாப்ப எனக்கு சொன்னார் ஜருஹூ அந்த நபியை நீங்கள் அப்படியே விட்டுவிடுங்கள் எங்கள் மீது அதிகமாக சலாம் சொல்லட்டுமே எங்களுடைய குடும்பத்துக்கு அதிகமாக சலாம் சொல்லட்டுமே நீங்கள் அவருக்கு மௌனமாக பதில் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ரிவாயத்தும் அபுதாபுல பதிவாக இருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே நாங்கள் அனுமதி கோருவது சொல்லுவது நல்ல மனம் விரும்பிய நிலை மனம் மன திருப்தியுடன் அனுமதி கோரிக்கொண்டுதான் வீட்டுக்குள்ளே போக வேண்டும் இன்னும் ஒரு விடயத்தை இடத்தில் குறிப்பிட வேண்டும் அனுமதி கோரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்கே நிற்க வேண்டும் வீட்டுக்கு முன்னால் போய் நின்று கொண்டே அனுமதி கோருகிறது வீட்டுக்கு முன்னால் அனுமதி அனுமதி கேட்கிறது இதைப் பற்றியும் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது வீட்டுக்குள்ள போய் நாங்கள் எப்படி நிக்க வேண்டும் இஸ்லாம் மிக அழகான மார்க்கம் இஸ்லாமத்தினுடைய இன்பம் இன்பங்களை அன்பான சகோதரத்தை உலகத்துக்கு சொல்லிக் கொடுங்கள் இந்த நாகரீகம் நாகரீகத்தை வீட்டுக்கு முன்னால் போய் அனுமதி கேட்க வேண்டுமா எப்படி அனுமதி கேட்க வேண்டும் எங்கே நிக்க வேண்டும் எந்த புறமாக நிக்க வேண்டும் அப்துல்லாஹிபின் சொல்றாங்க ஒரு கூட்டினுடைய வீட்டுக்கு போன ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு போன கதவை பக்கமாக நிற்பார்கள் இடது பக்கமாக நிற்பார்கள் இடது பக்கமாக நின்று கொண்டே அல்லது வலது பக்கமாக நின்று கொண்டே அஸ்லாம் சொல்லுவார்கள் இதே போல தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு வரவான்னு கேட்கிறாரு என்றாலும்டம்புடம் வரையில்க்குள்ள வந்துட்டது இன்னமல் இஸ்டான் நிச்சயமாக அனுமதி கேட்க சொன்ன காரணம் உன்னுடைய பார்வை காவண்டித்தான் என்பதற்காக சொன்னார்கள் இதே போல தான் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை இந்த கட்டத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் வளமாக்க சொல்லுகிறார்கள் ஹதீஷ்கள் வந்திருக்கிறது அல்லா நம் அனைவரையும் பாதுகாப்பானார்கள் பிறருடைய வீடுகளுக்குள்ளே எட்டிப்பாப்பது வீடுகளுக்குள்ள என்ன நடக்கிறது இந்த தொழில்நுட்பம் அதாவது இந்த தொழில்நுட்ப யுகத்தில் சுழகான அநாச்சாரங்கள் நடைபெறக்கூடிய பாவமான கர்மங்கள் ஒருவருடைய பேச்சை ரெக்கார்ட் பண்ணுவது ஒருவர் தன்னுடைய மனைவியுடன் இருந்து பேசிக் கொண்டிருப்பதை கேமராவின் மூலமாக வீடியோ பண்ணுவது புதிய கப்பல்ஸ் கணவன் மனைவியாக வாழ்றாங்க அந்த ரூம் உள்ள என்ன செய்யறாங்க சென்சர் கேமராக்களை ரெக்கார்ட் வச்சிடுறாங்க என்ன நடக்குது இத பிலிம் பண்ணி பார்க்கறதுக்கு இப்படியான அநாச்சாரங்கள் இப்படியான அனாச்சாரங்களை இஸ்லாம் ஒரு போதும் அனுமதிக்கவில்லை இன்றைக்கு சமூகத்தில நம்பிக்கை நேர்மை நியாயம் என்று சொல்லக்கூடிய நியாயம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அப்படி இல்லாமல் போய்விட்டது பத்துவாக்கள் கேட்டு அந்த பத்துவாக்களை கூட ரெக்கார்ட் பண்றாங்க நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இது நிஃபாக்குத்தனமான செயல்பாடு நயவஞ்சகத்தனமான செயல்பாடு ஏன் என்று சொன்னால் பத்துவா என்று கூடியதே. காலத்துக்கு ஏற்ப வித்தியாசப்படும் ஆளுக்கு ஏற்ப வித்தியாசப்படும் நிலைமைக்கு ஏற்ப வித்தியாசப்படும் இந்த பத்துவா உங்களுக்கு மட்டும்தான் அந்த பத்துவா இன்னும் இல்ல இந்த ஹைடெக் யுகத்தில் இந்த கம்ப்யூட்டர் அதாவது இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு படுமோசமாகி விட்டு சொன்னால் யாருக்குமே பிரைவசி இல்லாமல் போய்விட்டு என்ன நடக்கிறாங்க என்ற அந்த பெட்ரூம் ஒரு சின்ன ஒரு கேமரா அது எங்க கண்ணுக்கும் பார்க்க இயலாத கேமராவாக இருக்க என்ன செய்ய சுவைத்து அதை பணம் சம்பாதிக்கக்கூடிய சமூகமும் எங்கட ஊர்ல இருக்கத்தான் செய்யறாங்க நான் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு சொல்றேன் ஒரு பெண்ணுடைய மொபைல் போனை ஒத்தன் திருடித்தான் ஒத்தன் திருடித்தான் அந்த திருடிய எப்படி தெரியுமா அந்த வீட்டில இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்கார பிள்ளையின் மூலமாகத்தான் அந்த மொபைல் போனை திருத்தி எடுத்தா அந்த மொபைல் போன்ல இருக்கிறேன் பல வகையான வீட்டுக்குள் எடுத்த போட்டோஸ் வீட்டுக்குள் எடுத்த வீடியோ வீட்டுக்குள் உல்லாசமாக இருந்தெடுத்த போட்டோ என்ன செய்தார் என்று சொன்னா இந்த கல்லன் இந்த முஸ்லீம் சுல்ஹான் அல்லாஹ் எப்படிப்பட்ட அநாகரீகம் இத என்ன செஞ்சார்ண்டா இத எல்லா இதில் போன்ல உள்ள எல்லா வீடியோவையும் எல்லா போட்டோவையும் எடுத்து அவருடைய கம்ப்யூட்டர்ல போட்டு அவர் மேல் பண்றார் இவருக்கு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எனக்கு இருக்குது இதை நான் வச்சுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் தந்தாத்தான் நான் இதை உங்களுக்கு ஒப்படைக்க போறேன் ஒரு மொபைல் போன் ரெப்பியர் பண்ண கொடுக்கலாது ஒரு கம்ப்யூட்டரை கொண்டு ரெப்பியர் பண்ண கொடுக்க அன்புக்குரிய சகோதரர்களே நேர்மை அமானிதம் அஹ்லாக் பண்பாடு அத்தனையும் நாங்க வித்திட்டோம் அத்தனையும் பறந்துட்டோம் ஒருவருடைய ரகசியம் கிடைத்தா அதை பற்றி எப்படி பணம் சம்பாதிக்கணும் ஒருவருடைய ரகசியம் கிடைத்தா அதை எப்படி எனக்கு எனக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை சம்பாதிக்கணும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த ஹதீச படிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அனுமதி இல்லாம உங்களுடைய ஊற்றுள்ளுக்கொத்த பார்க்கிறார் உதாரணமா வச்சுக்கோங்க ஒரு கதவு இடையில ஒரு ஓட்டை இருக்குது இந்த ஓட்டையால ஒரு பொத்தர் வீட்டுக்குள்ள பார்க்கிறார் இம்ரான் இத்தல அலைக்கை அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள பார்க்கிறாரு நீங்க என்ன செஞ்சீங்க தெரியுமா அவருக்கு தெரியாம ஒரு கம்பி எடுத்து அந்த ஓட்டையால போட்டு கண் அப்படியே வெளியெடுத்தீங்க கண் அப்படியே வெளியெடுத்தீங்க கண்ணை கலட்டி வெளியெடுத்தீங்க சொன்னாங்க சல்லு அலி வசல்லாம் இந்த கட்டத்தில் உனக்கு எந்த விதமான தெண்டகுத்தமும் இல்ல நீ செஞ்ச வேலை சரி இவன்ட கண் கலட்டப்பட வேண்டிய கண் தான் உனக்கு எந்த புத்தமும் இல்ல நீ செஞ்ச வேலை சரி என்று சொல்லி சொல்லு அலை அவர் செஞ்ச வேலையை நியாயப்படுத்தினாரு இந்த ஹதீசுக்கு பல கருத்துக்கள் எழுதியிருந்தாலும் கூட இமாமுனா ஷாபி ரஹத்து இந்த ஹதீசுடைய வெளிப்படையைக் கொண்டே தீர்ப்பும் வழங்கியிருக்கிறாங்க வெளி வெளி அதாவது இந்த ஹதீஸுக்கு வெளி கருத்து சொல்லாமல் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட வார்த்தையே தன்னுடைய மதுகபுடைய கருத்தாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதர்களே அன்பான பெரியார்களே வாழ்க்கையில் அகலாக்கையும் பண்பாட்டையும் குணாதிசயங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் சொல்லித்தரக்கூடிய மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் இது சல்லாஹல் எங்களுக்கு காட்டித் தந்த மிகவும் நீங்கள் கேட்கவும் வேண்டும் நடுநிலை எதிலையும் எல்லை மீற வேண்டாம் சும்மா நகத்தால தட்டுறீங்க சும்மா தட்டுறீங்க இல்ல தட்டுங்கோ தூங்கக்கூடிய ஒரு குழந்தையை விழிக்க வைக்கவும் கூடாது விழித்திருக்கக்கூடியவர்களுக்கு கேட்கவும் வேணும் நடுநிலையில இருந்து அந்த கதவை நீங்கள் தட்டுங்கள் சொல்லுவாங்க நகத்தினால் கதவை கையால கதவு கழிக்கிறது அல்ல நகத்தினால் கதவை தட்டுவார்கள் தூங்கி இருக்கக்கூடிய ஒருவருக்கு அது கேட்கவும் மாட்டாது ஆனால் விழித்திருக்கக்கூடிய ஒருவருக்கு அது நிச்சயமாக கேட்கும் இதே போல இன்னும் பல விடயங்கள் மசாயல்கள் இதில் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய வாரங்களில் இதே தொடர்ச்சியில் நாங்கள் கரைப்போம் அல்லா சுபான இந்த விடயங்களை கொண்டு நம் அனைவர்களையும் நல்லவர்களாக நல்ல அகலாக்குகள் பண்பாடுகள் நிறைந்த சமூகமாக தனிமையையும் ஒவ்வொரு மனிதனுடைய ரகசியங்களையும் பாதுகாத்து அதை பாதுகாக்கக்கூடிய உண் உத்தவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக